Take it easy with Balaji. Sattasabayil satay kaitinar Mali. That's <laughs> why. Basically, I'm a decent family, shy type. Boy, daddy, Roo 5, 7, Bigger 5, Balaji. Take it easy. You can go to the jar kit. You're a good guy. I'm going to talk about Sattasabayil. You can go to the Sattasabayil. You can go to the bar and get the bar. I've been talking about two days. I'm going to go to Hollywood. I'm going to go to Hollywood. What a words of out of mouth. It's just there. It's just there. Mukamudi is the Freaking of the film I have saw in the theater recently. I was on the fence. I was standing here for a long time. I ended up at the standover. Going right in the bucket, I will go to testing that hospital. It's the same slide. Its occurring as it's happening. hine 생� fair. As such challenges and experience are scenarios normally遇as in the face of this people. So many challenges are experiencing in the world currently taking place. This is happening in this country. See my dai. படத்தோட கதிரிட்டு முகமுடி ஒரு சூப்பர் உக்கோம் ஆகுது ரெண்டு மூணு இதே மாதிரி ஹீரோ போட்டு மூணு வாட்டி வாட்டி நடந்து கட்சியில் ஒரு ஏழு வாரத்தில் சொல்லி முடிச்சுறாங்க முடிய <laughs> செலக்ட <laughs> <laughs> <laughs> அதாவது மிஸ்கின் படம் கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்றது நரேன் பண்டிப்பா வில்லன் பண்ணுவோம் நினைச்சிட்டாங்களே தெரியல ஆனா நரேன் ஆரம்பத்தில் கூட ரொம்ப சாதாரணமா ஒரு வில்லன என்ன பண்ணுவாங்க ஹீரோ எல்லாருமே நந்தனே தான் இருப்பாங்க அதே மாதிரி நரன் நான் ஜாலியா நந்தன் தான் இருக்காரு திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல யாரோ அவர்கிட்ட பேட்மேன் படம் பாத்தீங்களா இல்லையான கேட்டுருப்பாங்க போல டபால் நீங்களும் ஹாலிவுட் சூப்பர் ஹிட் பண்றது பாத்திரத்து என்ன பண்றாரு செகண்ட் ஹாஃப் அந்த இங்கிலீஷ் படம் ஒரிஜினல் பேட்மேன் வில்லன் அடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படியே சிசிச்சு அம்மா தந்தான இல்லமா வில்லன் நிறைய இருக்காருமா அந்த அளவுக்கு ஒரு வில்லன் காமெடியாக நடிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப நாள் கழித்து தமிழில் பார்க்க முடிஞ்சது நிறையனோட ஆஸ்டமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ்னால்தான் கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற டைலாக் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு வாட்டிலாம் வேறு சொல்கிற அது பா பார்க்கும்போது பேட்மேன் சூப்பர்மேன் அப்படின்னும்போது காடு மலை உயரமான பள்ளம் டோரா பூஜ் டோரா பூஜின்ற மாதிரி இட்ஸ் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் இல்லாமல் வில்லன் உட்காந்துருக்கிற செட்டு ஒரு கருந்த ஒரு சிதம்பரம் என்னோ அதே மாதிரி அற்புதமாக தமிழ் சினிமாவில் ஒன்னு லூசாக இருக்கணும் இந்த படத்தில் அந்த ஒரு பேருக்கும் க பெரிய நடிகர் கிரிஷ் கண்ணாடி அவர் நுழைய மாட்டேன் யாருமே நுழைய முடியாது முகமுடி ஒண்டி தான் காப்பாத்துறோம் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல போலீஸ்லாம் பக்கத்துலயே வரல அந்த மாதிரி ஒரு Danger locationல 70+ தாத்தா ரெண்டு பேர் போயிட்டு தீபாவளி துப்பாக்கி இல்ல தீபாவளி கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு மாதிரி ஒண்டை வச்சு வில்லன் டாயின் டாயின்னு நெத்தியல சுட்டுறாங்க ஆஹா வாட் எ வெல் ரிட்டன் ஆடு ஆடு தாத்தா காஸ்டியூம்ல வேற என்ன தருமா பழைய மேஜர் சுந்தரராஜர் நைட் ட்ரெஸ் ஒன்று பொண்ணு வரல அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இதுல இன்னொரு பெரிய காமிடா அந்த தாத்தா வந்து ஜீவோட அம்மாவோட அப்பாவா ஜீவோட அம்மா பார்த்தா கோழங்கள் சீரியல் பார்த்துங்கிற ஆண்டி மாதிரி இருக்காங்க இந்த தாத்தாவை பார்த்தா ஏதோ கியூ கி சாஸ்கி கி கபிகி குஷி அப்படின்ற மாதிரி காஸ்ட்யூம் இருக்குது கீழே இருக்கிற இவங்க நார்மலான வீட்டுக்கும் மேலே வந்து ஏதோ ஜிங்கா புங்கா ஜமீன் கோட்டை பங்களா மாதிரி இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது கேட்டா செட்டு போய் அதே மாதிரி இந்த பார்ல வந்து பாட்டு பாடுறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே போனாலும் அப்படி ஒரு பார்த்த முடியாது டி ராஜேந்திர படத்தில் ஜெய்சங்கர் பட்டத்தில் பார்த்தது கங்கா கௌரி சங்கர் ஓட்டலாம் அது எனக்கு அந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன பாரம்பரியமா தமிழ் சினிமாவில் ஒரு பெட்சி என்ன அந்த காலத்தில் காதல் என்பது பொது உடம்ப clarunchi thandrasegar nariya sogamaana paattu paadavarikkalum ella paadathileam jani padathil nam superstar use panna adhe bedsheet jeeva olinjikumbodhu indha padathil use pannirukkar black and red bedsheet you remember the tanki adae adae adhe adhe edhe edhe adha owner e moonje kaanichidara idhu moonu vandhu mogamudi pottu kai vera nasirku shakeanna vara kulpaanga adhu oru nalla scene adhu nalla oru ஆகியதே அதுக்கு அப்புறம் குபிதிர்ப வெளிபடுத்துன ஒரு सीन வந்து இந்த கிளைமாக்ஸ் முன்னாடி ஹீரோவோட மாஸ்டர் அதாவது ஜீவவோட மாஸ்டர் வந்து பழைநடிய செல்வா மன்லிகேபொட்டு மனசு டான்ஸ் ஆடவர்ல அவர்தான் அவருنده ஏற்கனவே வந்து இந்த இந்த யுத்தம் சீ பட ரிலீஸ் ஆகும் போது வள்ளூர் கோட்டை சைடு ஃபுல்லா போஸ்ட் ஓட்டினாங்க थैंक यू மிஸ்கின் ஃபார் ஸ்டைலிஷ்லி போட்றீங்க நான் கூட யாரா ஓட்டிருக்காத எல்லாம் பார்த்தா அவரே தான் ஓட்டினீங்க மிஸ்கினுக்கு थैங்க்ஸ் அது எஸ்எம்எஸ் காம் செட் இருக்கல கரெக்ட்டா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அடுத்த 5 வருஷத்துல தமிழ் சினிமா இல்ல ஹாலிவுட்லயே நீடாடா அப்படிங்கற மாதிரி மிஸ்கின் பயங்கரமா போட்றீங்க மாஸ்டர் ரோல் மாஸ்டர் வந்து கூட்னு போய் ஒரு டெக்னிக் சொல்லுவார் இங்க பார் வில்லன் அழிக்கிறதுக்கு உனக்கு இது விட்டு பார்த்தா டெக்னிக் கண்டிப்பா அதே டெக்னிகை இதை சொல்லிக் கொடுத்து பக்கத்துலேருந்து வாழ்க்கையின் <gång> <Motion fights> <valeur> <weł> <gills> பிஜி வந்து இஸ் வெரி நைஸ் அந்த பாட்டை குறைச்சு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துல டேரக்டரோட டச் தெரிஞ்சுது என்னன்னா ஒரு சீனில் வந்து நாசர் வந்து பேட்டி கொடுப்பாரு எல்லா டிவி சேனலையும் கூட்டி பேட்டி கொடுக்குறதில் அது மாதிரி எல்லா டிவி சேனலோட மைக் இருக்கும் அதை எல்லா நியூஸ்லையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி விஜய் டிவி நியூஸ் நம்ம வீட்டு கல்யாணத்தில் வரும்போது எல்லா பேட்டி கொடுக்கும்போது முகமுடி தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னும் போது நார்மலாக தமிழ் படத்தில் என்ன ஒன்னா மக்கள் கருத்து கேட்பாங்க அன்னிய எல்லாமே சிட்டிசன் கலைட்டாண்டா ஆஹா இந்திய தானா மாதிரி மக்கள் கருத்தெல்லாம் போடுறாங்களே டிவில அதை வந்து டேரக்டர் வந்து இதில் கட் பண்ணிடுறார் அந்த மாதிரி வச்சுருந்தாருன்னா இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கும் இல்லை மெயினாக அந்த ட்ரெஸ் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கூட் படமாரி இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த பில்லா ஒரிஜினல் படத்துலேருந்து இப்போது வரைக்கும் தமிழ் படத்தில் ஏன் இந்த ஒரு டைரியை தேடி அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை தேடி உங்களுரே ஒன்றுக்கிறீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம் இல்லை பென்ட்ரைவு நொன்றைவுன்னு எவ்வளோ இருக்குது அந்த டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் தேடனே இருக்கணும் பில்லா படத்தில் பார்த்தாங்கலாம் இப்போ மொபைல் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபோன் கிடையாது ஜெராக்ஸ் மிஷின் இல்லை இப்போ எல்லாமே இருக்குது அது இதுக்கு தேடினு இருக்கணும் நாசன் நினச்சிருந்தாருன்னா நாலு காப்பி எடுத்து வச்சிருக்கலாம் அந்த பொண்ணு கூட காப்பி எடுத்து வச்சிருந்தா தூக்கி விசி வச்சிருக்கலாம் அது இல்லாமல் ஒரு ஃபைலை தேடி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட் அது வரை பார்க்கறதுக்கு டைரிங்காக அது வண்டி தானே இருக்கீங்க அதுதான் படம் முடியும் போது தேட்டரில் நாலு பேர் அப்படியே ஊந்து ஊந்து சிரித்து தலையில தி கிடையாது என்ன பட்ஜெட் ஆவாதிக்கே ஆகும் யுத்தம் செய்யும் மால் போட்டு அதை தாண்டி பெருசாக இருந்தது போட்டு கத்துட்டு இருக்கிற போட்டிருக்காங்க ராத்திரியில ஷூட் பண்ணிருக்காங்க அவரு படத்தையும் அது மாதிரி பயங்கரமா இந்த படத்த முடியு ஆறாவது கிளைமேக்ஸ் பத்து நிமிஷம் முன்னாடி காத்துறேன்